ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பலே ஒவ்வொரு பக்தியாக நாம் பார்த்துன்னு வரோம் பிரஹ்லாதவாமி ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்கிறபொழுது பக்தியை ஒன்பது விதமாக பிரிச்சு அதிலே நமஸ்காரம் அப்படிங்கிறத ஒரு பக்தியாகவே காண்பிச்சுருக்கார் இந்த நமஸ்காரம் அப்படிங்கிற பக்தியை தான் நாம் பார்க்க போகிறோம் நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பக்தி சுவாமிக்கு தேவதைகளுக்கு அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆபஸ்தம்பர் அப்படிங்கிற மகரிஷி சொல்கிற பொழுது ஸ்வர்க மாஜு சேப்சன் அபிவாதனம் அபிவாத ஈதா அப்படின்னு காண்பிக்கிறார் நல்ல சௌக்யம் கிடைக்கணும் தீர்காயுஷாக இருக்கணும் மன மன நிம்மதி கிடைக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ அவன் நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய சாஸ்திரங்கள் நமஸ்காரம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறது சுவாவதிக உத்கிருஷ்டத்துவ பிரக்காரக ஜ்யான ஜனக வியாபாரோ நமஸ்காரா ததவதிக அபகிருஷ்டத்துவ பிரக்காரக ஜ்யானுகூல வியாபாரோ நமஸ்காரா அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது நமஸ்காரம் அப்படின்னா நீ என்னை விட பெரியவன் என்னை விட உனக்கு சக்தி அதிகம் உன்னுடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமாக வேணும் தெரிவிக்க கூடியதான ஒரு கிரியைக்கு பேர்தான் நமஸ்காரம் அப்படின்னு பேர் இது ஒரு உயர்ந்த பக்தி எங்கே போனாலும் நம்மை விட மூத்தவர் தேவதைகள் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் அது நம்முடைய ஒரு அடக்கத்தை காட்டுறது மேலும் நம்முடைய உபனிஷத்து சொல்கிற பொழுது ஊர்துவம் பிராணாஹ்யுத்கிராமந்தி யூனஸ்தவிர ஆயத்தி பிரத்யுத்தான அபிவாதாபியாம் புனஸ்தான் பிரதிபத்தியத்தே அப்படின்னு உபநிஷத்து சொல்கிறது நம்மை விட மூத்தவர் ஒருவர் வரும்பொழுதோ அல்லது நாம் அங்கு போகும்பொழுதோ நம்முடைய சுகம் நாம் அனுபவிக்கப் போகிற சுகம் நம்முடைய ஆயுசு நாம் படித்த படிப்பு அனைத்தும் நம்முடைய பிராணன் அனைத்தும் நம்மை விட்டு வெளியில் போகிறது ஊர்த்வம் பிராணாஹ்யுத்கிராமந்தி நம்மைய விட்டு வெளியில் போகிறது யூனஸ்தவிர ஆயதி பிரத்யுத்தான அபிவாதாபியாம் புனஸ்தான் பிரதிபத்தியதே அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனாலேயும் அபிவாதனம் பண்ணுறதுனாலேயும் இவை அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கிறது அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது ஆகினாலே நமஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறா மகர்ஷிகள் அப்படி சுவாமியை எந்த ஸ்வரூபத்தில் பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது தேவாக பந்துர்வய்கர்ம வித்யாபவதி பஞ்சமி ஏதானி மானியஸ்தானி கரீயோ எத்யதுத்தரம் அதாவது நமஸ்காரம் பண்ண வேண்டிய நமஸ்காரம் பண்ண வேண்டியவர்கள் யாரு அப்படின்னா தேவதைகள் பகவானை அம்பாளை எந்த சுரூபத்தில் பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் பந்துக்கள் சொந்தங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் வயதில் மூத்தவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் கர்மாக்கல்லே மூத்தவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் கர்மாக்கல்லே மூத்தவர்கள்னா நம்மை விட உயர்ந்த கர்மாக்கள் செய்திருக்கா அப்படின்னா அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் வித்யாவிர்தர்கள் படிப்பில் மூத்தவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் படிப்பில் மூத்தவர்கள்னா நிறையா படிச்சிருக்கா அப்படின்னா அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏதானி மானியஸ்தானானி கரியோ எத்யதுத்தரம் இவர்கள் அனைவரும் மிகவும் பெரியவர்கள் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய சக்தி உள்ளவர்கள் அப்படிங்கிற பாவத்தோடு நமஸ்காரம் பண்ணணும் சுவாமியை எந்த ஸ்வரூபத்தில் பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் அதேபோல் பந்து விருத்தர்கள் சொந்தங்களில் வயசில் சின்னவர்களாக இருந்தாலும் ஸ்தானத்தகா மூத்தவர்கள் தாய்மாமா அவர் நம்மை விட வயதில் சின்னவராக இருக்கார் அப்படின்னா தாய்மாமாங்கிற உயர்ந்தது அங்கே வயசை பார்க்கக்கூடாது தாய்மாமாங்கிற ஸ்தானத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் அதே வயதில் ரொம்ப வயசானவர்களாக இருக்கா அப்படின்னா அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அதேபோல் கர்ம விரத்தர்கள் அக்னிஹோத்திரம் பெரிய பெரிய சோமயாகங்கள் செய்திருக்கா அப்படின்னா அவர்களுக்கு கர்ம விருத்தர்கள்னு பேர் அதே போல் பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள் புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு யாத்திரையாக போய்ட்டு வந்திருக்கா அப்படின்னா அவர்களுக்கும் கர்ம விருத்தர்கள்னு பேர் அதேபோல் பெரிய மந்திரங்கள் ஜபம் செய்து சாதிச்சிருக்கா பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கா அப்படின்னா அவர்களுக்கும் கர்ம விரத்தர்கள்னு பேர் அவர்களெல்லாம் பார்த்தால் நமஸ்காரம் பண்ணணும் வித்யா விர்தர்கள் நிறைய படிச்சுருக்கான்னா நமஸ்காரம் பண்ணணும் படிப்புன்னா நாம் லௌக்கிக படிப்பை எடுத்துக்கப்படாது வித்யா அப்படின்னா வேதம் வேதத்துக்கு சேர்ந்த அங்கங்கள் உபாங்கங்கள்னு வித்தியைகள் இருக்கு இந்த வித்தியைகள் படித்தவர்களுக்கு வித்யாவிர்தர்கள்னு பேர் அவர்களுக்கு நமஸ்காரம் வரணும் அப்படி இவர்களெல்லாம் பார்த்தால் நாம் அலட்சியமாக இருக்கப்படாது எங்கே பார்த்தாலும் அவர்களுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணணும் உடனே கைகூப்பியாவது நமஸ்காரம் வரணும் நமஸ்காரத்தை நமக்கு அநேகம் விதமாக பிரிச்சிருக்கா பிரித்து கொடுத்துருக்கா ஆலயங்களில் தேவதைகளை பார்த்தால் அங்கும் விக்கிரகங்களில் சுவாமியை பார்க்குற பொழுதும் அக்னியிலே சுவாமியை பார்க்கிற பொழுதும் தண்டமத் பிரணமேத் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் தட்சிணம் பாகும் ஸ்ரோத் சமம் பிரசாரிய பிராமணா அபிவாத ரெண்டு சிரஸ்யஞ்சலி மாதாயா நமேத்து தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது சிரசுக்கு மேலே ரெண்டு கையையும் தூக்கி நமஸ்காரம் பண்ணணும் அதேபோல் பிராமணர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது ஷோத்ர ஸ்ரோத்ர சமம் பிரசாரியா முகத்திற்கு நேராக ரெண்டு கையையும் தூக்கி நமஸ்காரம் பண்ணணும் உரோசமம் ராஜன்யஹா ராஜாக்களுக்கு நமஸ்காரம் பண்ற பொழுது ஹிருதயத்துக்கு சமமாக ரெண்டு கையையும் கூப்பிண்டு நமஸ்காரம் பண்ணணும் அப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு விதமாக இந்த நமஸ்காரத்தை பண்ணணும் அப்படின்னு நம்முடைய மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா